அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மனநலம் என்கிற தலைப்பில் நாம் பெரியாரை துணைக்கோடல் அப்படிங்கிற அதிகாரத்தினுடைய கருத்துக்களை பத்து குரட்பாக்களுடைய பொருளை தெரிந்து கொண்டிருக்கிறோம் பத்து குரலையும் படித்து அதனுடைய சாரத்தை சுருக்கமாக இப்போ சொல்கிறேன் முதல் குரல் சொல்லியது அறணறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து குழல் அறத்தினுடைய அதாவது தர்மத்தினுடைய நுண்ணிய தன்மையை மிகவும் சூக்ஷமாக இருக்கக்கூடிய தன்மையை அறிந்திருக்கக்கூடிய தன்னை காட்டிலும் அனுபவத்தில் முதிர்ந்த நீதிநூலையும் உலகியலையும் நன்றாக தெரிந்திருக்கக்கூடியவர்களுடைய உறவை அதனுடைய அருமை பெருமைகளையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தெரிந்து கொண்டு அவர்களுடைய ஆற்றலை வெளிக்கொணரும் வழியை அறிந்து அதற்கேற்றபடி செய்து ஒரு தலைவன் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் கருத்து உற்ற நீக்கி உராமை முன்காக்கும் பெற்றியார் பேணிக்குழல் இயற்கையை ஆளக்கூடிய தெய்வங்களாலும் மனிதர்களாலும் வரக்கூடிய துன்பங்களை நீக்குகின்ற முறையறிந்து நீக்குகின்ற மீண்டும் அந்த துன்பங்கள் ஏற்படாத வண்ணம் மிகுந்த முன்னமேயே அறிந்து காக்கும் திறமை மிகுந்த தன்மையை உடையவர்களை மதித்து தனக்கு துணையாக வைத்து கொள்ள வேண்டும் நமக்கு வர கஷ்டத்தை போக்கி இனி கஷ்டம் வராமல் நம்மளை காப்பாற்றக்கூடிய தன்மையுடைய பெரியவர்களையெல்லாம் தேர்ந்தெடுத்து அவங்களோட தொடர்பை நம்ம உறுதியாக வச்சுக்கணும் எப்பவுமே அப்படிங்கிறதான் இந்த ரெண்டு குரலில் சொல்லப்பட்டது பெரியவர்கள்ங்கிறதுடைய இலக்கணம் என்ன பெரியவங்க பெரியவங்கன்னு சொல்கிறோமே பெரியவங்களுடைய லட்சணம் என்ன அவங்களை கண்டிப்பாக நம்ம துணையாக வைத்து கொள்ளணும் அப்படிங்கிறது மேற்சொன்ன ரெண்டு குரட்பாக்களுடைய கருத்து அரியவற்றுலெல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல் பண்புகள் மிக்க பெரியவர்களை அவர்கள் மகிழும் வகையறிந்து செய்து கொண்டு தமக்கு மிகச்சிறந்த தேவையானவராக அமைத்து கொள்ளுதல் அப்படிங்கிறது வாழ்க்கையில் அடையக்கூடிய பேறுகள் பெருதற்கரிய பேறுகள் எல்லாவற்றிலும் மிகவும் அரிதானது சிறந்ததாகும் ரொம்ப ரொம்ப ரேர்ன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அர்த்தத்தில் அரிதானதாகும் அது ரொம்ப சிறப்புடையதும் ஆகும் அப்படிங்கிறது இந்த குரட்பாவனுடைய பொருள் தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை அறிவு ஒழுக்கம் அனுபவம் ஆகியவைகளினால் தன்னை காட்டிலும் பெரியவராக இருப்பவரை தமக்கு சிறந்தவராக முக்கியமானவராக ஏற்று அவர் காட்டும் வழியில் நடந்து கொள்வதுங்கிறது எல்லா வலிமிகளிலும் மேலான வலிமையாக நிச்சயமாக அமையும் என்பது இந்த குரட்பாவனுடைய பொருள் சூழ்வார்கண் ஆக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொழல் தன்னை சுற்றி இருப்பவர்களை அமைச்சர்களை நாட்டு நிகழ்வுகளை காணும் கண்ணாக கருதி நாட்டை ஆழ்வதால் அரசனானவன் சுற்றி இருக்க வேண்டியவர்களை ஆராய்ந்து அறிந்து தனக்கு துணையாக கொள்ள வேண்டும் பார்த்தோம் சூழ்வார்களை கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொளர் ஏன்னா தன்னை சுத்தி இருக்கிறவங்களை துணையாக கொண்டுதான் நாட்டை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் அப்படித்தான் ராஜா நடத்த முடியும் தலைவர் ஒரு இன்ஸ்டிடியூஷனா இருக்கட்டும் ஒரு ராஜ்யமா இருக்கட்டும் ஆயினால அதை யாருன்னு நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை நல்லா ஆராய்ச்சி பண்ணி நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த குரட்பாவனுடைய பொருள் இந்த மூணு நாலு அஞ்சு இந்த மூணு குரட்பாக்கள்லையும் பெரியவங்களை துணையா நம்ம வச்சுக்கிறதுனால வரக்கூடிய சிறப்பு என்னன்னு சொல்லியிருக்கிறார் தக்காரினத்தனாய்த்தான் ஒழுக வல்லானை சற்றார் செய்ய கிடந்ததில் அறிவினாலேயும் ஒழுக்கத்தினாலையும் தகுதியுடையவர்களோட விடாத ஒரு இடைவிடாத தொடர்புடையவனாக இருந்து தானும் அப்படியே அந்த அறிவோட ஒழுக்கத்தையெல்லாம் கடைபிடிக்கக்கூடிய சாமர்த்தியம் திறமை வல்லமை உடையவனுக்கு பகைவரால செய்யக்கூடிய துன்பம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது இந்த குரட்பாவனுடைய பொருள்னு பார்த்தோம் இடிக்கும் துணை யாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமையவர் ஒரு தலைவர் ஒரு அரசரை இடிச்சு சொல்லி உரிய வைக்கக்கூடியவங்களை துணையாக கொண்டிருப்பவனை யாரு கெடுக்க முடியும் ஆழ்வாரை இடிக்கும் துணையாரே யாரே கெடுக்கும் தகைமையவர் எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணக்கூடியவங்கள பண்ணுற தப்பெல்லாம் எடுத்து சொல்லக்கூடியவங்களை துணையாக வச்சுக்கிறவங்கள யார் கெடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் ஆக இந்த ஆறு ஏழு ரெண்டு குரட்பாக்கள்லேயும் பெரியவங்களை துணையாக கொள்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் என்ன அப்படிங்கிறத சொன்னார் இனி வரக்கூடிய மூன்று குரட்பாக்களில் அப்படி பெரியவங்களை துணையாக கொள்ளலேன்னா வரக்கூடிய தீமையை சொல்றார் இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும் கண்டித்த அறிவுரை கூறுகின்றவரை தனக்கு துணையாக வைத்துக் கொள்ளாத பாதுகாப்பற்ற அரசன் அல்லது தலைவன் கெடுப்பவர் யாரும் இல்லை என்றாலும் தானே கெட்டுப்போவான் என்பதுதான் இந்த குரட்பாவனுடைய பொருள் முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பு இல்லாருக்கு இல்லை நிலை முதல் போடாத வியாபாரிக்கு அதனால் பெறக்கூடிய லாபத்தின் வாயிலாகிய செல்வம் கிடையாது அது மாதிரி தன்னை தாங்கக்கூடிய பெரியவர்களுடைய துணை இல்லாத அரசனுக்கு தலைவனுக்கு ஆட்சி உட்பட எதுவுமே நிலைச்சிருக்காது நிலை இல்லைன்னு குரட்பா சொல்லியிருக்கிறது பல்லார் பகைக்கொழலின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர் கைவிடல் நல்லவங்களுடைய தொடர்பை நம்ம நடுவழியில் விட்டுட்டோமானா நிறைய பேர் நம்ம மேல பகை கொண்டு தொடர்ந்து கெடுதலை பண்றதை விட அதிகமான தீமையை கூடியது அப்படின்னு அர்த்தம் நல்லவர்களோட அமைத்து கொள்ள வேண்டிய உறவை ஏற்படுத்தி கொள்ளாமல் என்பது பலருடன் பகைத்துக் கொள்வதை காட்டிலும் பத்து மடங்கு அதிகமான தீமையை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம் அந்த எட்டு ஒன்பது பத்து மூன்று குரட்பாக்களின் நல்லவர்களுடைய தொடர்பை கைவிடுறதுனால வரக்கூடிய குற்றமானது உபதேசிக்கப்பட்டது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் உலகு அனைவருக்கும் மனமார்ந்த உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு எட்டு 2, 1, 1, 1, ஒன்பது 6. என்ற எண்ணிற்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்